இது குறித்து கேட்டேன் நபி சொல்லாகும் அணிஹி வசல்லம் அவர்கள் நம்மிடம் தர்ம பொருள் வரும் நீர் பொறுத்திரும் உமக்கு அதை தந்திட நாம் உத்தரவு போடுவோம் என்று கூறிவிட்டு கபிசே என்பது மூவரில் ஒருவருக்கே தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை பொறுப்பை சுமந்து கொண்ட ஒருவர் அவர் அதை முடித்ததும் கேட்பதை விட்டுவிட வேண்டும் இரண்டு திடீர் விபத்து ஏற்பட்டு தன் சொத்தை இழந்துவிட்ட ஒருவருக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் பெற்றுக் வரை கேட்டு மூன்று ஏற்பட்டுள்ள ஒருவர் இவரது கூட்டத்தாரில் உள்ள நேர்மையான மூவர் இவருக்கு வறுமை ஏற்பட்டுள்ளது என்று கூறினால் அவரும் தன் வாழ்க்கை நிலையை நிறுத்திக் கொள்ளும் வரை கேட்டு பெறுவது இவர்கள் அல்லாதவர்கள் கேட்டுப் பெறுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஒன்றை கேட்டு பெற்று சாப்பிடுபவர் தடை செய்யப்பட்டதையே சாப்பிடுகிறார் என்றும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு